நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை ஒரு ஊர்ல ஒரு தச்சன் ஒருத்தர் இருந்தாரு கார்பென்டர் அவர் தன்னுடைய தொழிலுக்கு தேவையான மரங்களை வெட்டுறதுக்காக காட்டுக்கு தன் மனைவியோட போயிருந்தாரு அங்க போய் மரங்களை வெட்டிட்டு இருக்கும் ஒரு சிங்கம் அந்த பக்கமா வந்தது அதை பார்த்த தச்சனும் தச்சனுடைய மனைவியும் பயந்து போனாங்க அதே நேரம் சிங்கமும் தச்சன் கையில இருக்க கோடாரிய பார்த்துட்டு பயந்துதான் போச்சு அதை வெளிக்காட்டிக்காம தச்சனே இந்த காடு எனக்கு சொந்தமானது என்ன கேட்காம நீ எப்படி வெட்டலாம் இத கேட்ட தச்சன் பயந்து போயி காட்டு ராஜாவே எனக்கு என்ன தண்டனை தரப்போறீங்க அப்படின்னு பயந்து அடிங்கிக்கிட்டே கேட்டாரு ஒன்னு ஒரே அடியில அடிச்சு சாப்பிடலாமு இருக்கேன் அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு தச்சனும் ரொம்ப பணிவா சிங்க ராஜாவே அதுக்கு அந்த சிங்கமும் மனசிறங்கி சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுச்சு தச்சனும் தச்சனுடைய மனைவியும் சாப்பாட்டை பெருத்தி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த சாப்பாட்டோட வாசனை சிங்கத்தோட மூக்க தொலைக்க ஆரம்பிச்சது இத புரிஞ்சுகிட்ட தச்சன் சிங்கராஜாவே உணவு ரொம்ப சுவையா இருக்கு நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்னாரு சிங்கமும் சரி குடுங்க அப்படின்னு சொல்லவும் ஒரு இலைய பிரிச்சு அதுல வந்து தாங்கள் கொண்டு வந்த சாப்பாட்ட ரெண்டு பேரும் பரிமாறினாங்க அசைவத்தையே சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கப்பட்ட அந்த சிங்கத்துக்கு இந்த சைவ உணவு ரொம்பவே ருசியா இருந்தது அந்த உணவை ரசிச்சு ருசிச்சு சப்பு கொட்டி சாப்பிட்ட அந்த சிங்கம் எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேல் நான் உங்களை மட்டுமில்ல யாரையுமே கொல்ல போறது இல்ல எனக்கு தினமும் நீங்க இது மாதிரியே சாப்பாடு கொண்டு வந்து கொடுங்க பாதுகாப்பு தர்றேன் என்னால மட்டுமில்ல இந்த காட்டுக்குள்ள இருந்து இனிமேல் எந்த மிருகத்தாலும் உங்களுக்கு ஆபத்து வராது அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தது தச்சனுடைய நண்பர்களா ஏத்துக்கிட்டாங்க வர தொடங்கினாங்க தச்சனுடைய மனைவி நல்ல சமையல் கலை நிபுணரா இருந்ததுனால அவங்க விதவிதமா பல்வேறு சுவையான உணவுகளை சமைச்சு கொண்டு வந்து அந்த சிங்கத்துக்கு பரிமாறினாங்க இட்லி தோசை பனியாரம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்பம் ஆப்பம் ஆமவடை உளுந்தவடை கேசரி பாயசம் அடையவியல் பொறியல் துவையல் கூட்டு எல்லுருண்ட கடலை புட்டு பொறிகடலை சீ உருண்ட காரப்பனியாரம் கொழுக்கட்ட பால் கொழுக்கட்ட பால் பணியாரம் பச்சரிசி திணை உருண்டை சீட அச்சு சுண்ட காய்ச்சிய பால் பாயசம் இப்படி விதவிதமா சமைச்சு கொண்டு வந்து அந்த சிங்கத்தை அசத்திக்கிட்டே இருந்தாங்க இப்படி விதவிதமா சாப்பிட்டு பழகின சிங்கம் சுத்தமா அசைவ உணவா மறந்தே போயிடுச்சு இதனால ரெண்டு பேருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு யார் அந்த ரெண்டு பேருன்னு கேக்குறீங்களா சிங்கத்துக்கு வேலைக்காரங்களா இருந்த ஒரு காக்கையும் நரியும் சாப்பாடே இல்லாம ரொம்ப திண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க சிங்கம் சாப்பிட்டது போக மீதம் இருந்த மாமிசங்களை திண்டு வந்த இந்த ரெண்டு பேரும் சிங்கம் வேட்டையாடுறத நிறுத்தினதுனால ரொம்பவே கஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க நரி சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு காட்டு ராஜாவே நீங்க வேட்டையாடாததுனால நாங்க ரொம்ப பட்னி கிடக்குறோம் அதனால தச்சனையும் அவனுடைய மனைவியையும் நாங்க கொண்டு தின்ன போறோம் அப்படின்னு சொல்லிச்சு சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு காக்க சொல்லுச்சு அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் பட்டினி கடந்து சாக வேண்டியது தானா அப்படின்னு கேட்டுச்சு சிங்கம் கொஞ்சம் யோசிச்சது சரி வாங்க நானே அவங்கிட்ட பேசி உங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு தச்சன் அவனுடைய மனைவி ரெண்டு விரை வெட்டிக்கிட்டு இருக்கூடிய சேர்ந்து காகமும் நரியும் வர்றத பார்த்த தச்சனும் அவனுடைய மனைவியும் ஓடி போய் ஒரு மரத்துல ஏறிக்கிட்டாங்க பக்கத்துல வந்த சிங்கம் கேட்டது நண்பா என்னாச்சு உனக்கு ஏன் என்ன பார்த்ததும் மரத்து மேல போய் ஏறிக்கிற அப்படின்னு கேட்டுச்சு தச்சன் சொன்னாரு சிங்கராஜாவே நீங்க ஒளிவு மறைவு இல்லாம ரொம்ப வெளிப்படையா பழகக்கூடியவர் ஆனா இவங்க ரெண்டு பேரும் அப்படி கிடையாது நரி தனக்கு ஏதாவது வேணும்னா ரொம்ப தந்திரமா அதை அடைய அடையக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த காக்கை இருக்கே அதுக்கு எதாவது வேணும்னா பல்வேறு திட்டங்கள் தீட்டி காத்திருந்து கம்பிக்கிட்டு போகக்கூடிய குணமுடையது இதுவரைக்கும் நாம ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தோம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்த பிறகு எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு இனிமேலு இவங்க எப்படியாவது கலைச்சுடுவாங்க ஆபத்து வரதான் போகுது அதனால இனிமேல் நாங்க உங்க நட்பாப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க போட்டுக்கிட்டு ரொம்ப வேதனையோட அங்க இருந்து போயிடுச்சு இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்கள பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் வேறு யாராவது நம்மள நெருங்கி வந்தாங்க அப்படின்னா நண்பர்களுக்கு அப்படிங்கறதுனால கண்மூடித்தனமா அவங்கள நாம நம்ப அவசியம் கிடையாது நம்முடைய நண்பர்களை நாம எப்படி நீண்ட நாள் பழகி பார்த்து தேர்ந்தெடுத்தோமோ அது அவங்கட்டையும் நீண்ட பழகிய பிறகே நெருக்கமாகணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சரி நேயர்களே